அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே அறிவுடைமை பேதமை புல்லறிவாண்மை கல்வி கல்லாமை கேள்வி அதிகாரங்களையெல்லாம் படித்த நாம் கடவுள் வாழ்த்து பகுதிக்கு செல்கிறோம் இதை நான் விரிவாக சொல்ல வள்ளுவருடைய திருவுறளை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன் அதன் அடிப்படையிலே தான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இதனுடைய பொருளை சுருக்கமாக முதலில் சொல்லுகிறேன் எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்னும் எழுத்தை முதலாக காரணமாக உடையவை அதைப்போல உலகம் அனைத்தும் கடவுளை முதலாக காரணமாக உடையதே ஆகும் கடவுள் என்பவர் நிச்சயமாக இருக்கிறார் என்பதுதான் இந்த குரலினுடைய பொருள் இந்த அதிகாரத்தினுடைய பெயர் கடவுள் வாழ்த்து கடவுள் என்ற சொல் திருக்குறளிலே காணப்படவில்லை என்றாலும் பல்வேறு உரையாசிரியர்கள் இந்த பகுதியை கடவுள் வாழ்த்து வாழ்த்து என்றே சொல்லுகிறார்கள் இறைவன் என்ற தெய்வம் என்ற திருக்குறளிலே பல இடங்களிலே காணப்படுகின்றன இந்த அதிகாரத்தினுடைய பெயர் கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து அதிகாரமானது பாயிரத்தில் அமைந்திருக்கிறது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் ஆகிய நான்கு அதிகாரங்களில் நாற்பது குரட்பாக்களில் பாயிரம் கூறுகிறார் எவ்வளவு பெரிய நூலுக்கும் பாயிரம் இருக்க வேண்டும் ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயிரம் பாயிரம் இல்லது பனுவல் அன்றே என்கிறது நன்னூல் நூலாசிரியர் சொல்ல விரும்புகிற விஷயத்தை தெளிவாக கூற வேண்டும் அதற்கென்று இருக்கின்றன கடவுளை வணங்கி இறையருளை போற்றி குருவை வணங்கி பெரியோர்களை வணங்கி நூலை தொடங்க வேண்டும் மனம் போனபடி தொடங்கக்கூடாது அந்த காலத்திலிருந்து இதற்கென்று ஒரு மரபு இருக்கிறது பாயிரம் என்பது மூன்று வகைப்படும் பொது பாயிரம் பொதுப்பாயிரம்னு சொன்னால் நூலின் சிறப்பு நூலாசிரியரின் அறிமுகம் போன்றவற்றை கூறுவது இதில் நூலின் இயல்பு நூலாசிரியரின் இயல்பு கூறுகின்ற முறை கற்போருடைய இயல்பு கற்கும் முறை ஆகியவை கூறப்படும் சிறப்பு பாயிரம் நூலாசிரியரின் மாணவராலோ ஆசிரியராலோ நூலில் உள்ள விஷயத்தில் பாண்டித்தியம் பெற்ற புலமை பெற்ற பிறராலோ புனையப்படுவது நூலாசிரியர் பெயர் நூல் வந்த வழி நூலில் வழங்கப்படும் நிலப்பரப்பு நூலின் பெயர் நூலின் வகை அல்லது கட்டமைப்பு நூலில் கூறப்பட்டுள்ள பொருள் நூல் யாருக்காக எழுதப்பட்டது என்ற குறிப்பு நூற்பயன் ஆகிய எட்டு செய்திகளும் காணப்படும் தற்சிறப்பு பாயிரம் நூலாசிரியர் தான் இயற்றிய நூலை பற்றி தானே கூறுவது அல்லது இயற்றுவது கடவுள் வாழ்த்து இதிலே அடங்குகிறது கடவுள் வாழ்த்து என்றால் வழிபடுகின்ற கடவுளை போற்றி பாடுவது வாழ்த்துவது கடவுள் வாழ்த்து இரண்டு வகைப்படும் வழிபடுகின்ற கடவுளை வாழ்த்துவது என்று அல்லது ஏற்புடை கடவுளை வாழ்த்துவது என்று இரு வகைப்படும் வழிபடு கடவுள் வாழ்த்து என்பது நூலாசிரியர் தாம் வழிபடுகின்ற கடவுளை இஷ்ட தெய்வத்தை போற்றி வணங்குவதாகும் ஏற்புடை கடவுள் வாழ்த்து என்பது என்னவென்றால் நூலின் பொருளோடு தொடர்புடையவராக கடவுளை வாழ்த்துதல் திருக்குறளில் அமைந்துள்ளது ஏற்புடை கடவுள் வாழ்த்து என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவ்வாழ்த்து ஏற்புடை கடவுளை என உணர்க என்று பரிமேலழழகர் திருக்குறளுக்கு உரை எழுதிய பெரியோர்களில் மிகச் சிறந்தவராக கருதப்படுபவர் கூறி அருளியிருக்கிறார் இதனுடைய தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து நாம் திருவள்ளுவர் திருவருளால் சிந்திப்போமாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்